اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد قد قال النبي صلى الله عليه وسلم ووصيت انا وصاته كهاتين اما بعد الله يغفر له அவன் தூதர் அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அப்பாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மர்ணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சாந்தி உண்டாவதாகும் ஜமாஅத்துல் முலி என்பது நோக்கிலே அல்லாஹுடைய திருப்பை அடைந்து கொள்வதற்காக அவனது வழிகாட்டலை பின்பற்றுகின்ற பின்பற்ற வேண்டிய கூட்டமைப்பாகும் இதிலிருந்து புரிந்து வேண்டிய விடயம் என்னவென்றால் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய இலட்சியத்தை கொண்ட கூட்டமைப்பாகும் கூட்டமைப்பு இவர்களிடம் எத்தகைய இஸ்லாமிய அடிப்படை பண்புகள் காணப்பட வேண்டும் என்று அல் குர் கூறுகின்றது என்பது பற்றி அதனை பற்றி ஒரு தெளிவு தேவை என்பதாக ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பது பற்றி சுருக்கமாக இன்றைய நினைவுபடுத்த விரும்புகின்றது விரிவாக முழுமையாக சொல்லுவதென்றால் நீண்ட நேரம் தேவைப்படக்கூடிய இந்த தலைப்பில் அடிப்படை சில அம்சங்களை அல் குரான் வகை கொண்டு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் முதலிலே அல் குரானின் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் வசனங்கள் அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹின்பால் அழைத்து தாங்களும் நல்ல அமல்கள் செய்து நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுபவனை விட சிறந்த கூற்றை கூறக்கூடியவன் யார் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது எனவே நபியே நீங்கள் தீயவை எதிர் எதிர்நோக்குகின்ற போது மக்களிடமிருந்து தீங்குகளை நீங்கள் சந்திக்கின்ற போது அவற்றிற்கு எதிராக நீங்கள் நலவுகளை அவர்களுக்கு செய்யுங்கள் இவ்வாறு சத்தியத்தை சொன்ன ஒரே குற்றத்துக்காக உங்களை நோக்கி தீய செயல்களை கொண்டு எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு நீங்கள் நலவுகள் செய்தால் எந்த கூட்டத்தாருக்கும் உங்களுக்கு மத்தியில் குரோதம் உண்டாகி இருக்கின்றதோ அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக மாறி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் முஸ்லிம் சமூகத்தின் பண்பு எப்போதுமே அவர்கள் தாங்களும் நல்லமல்கள் செய்து ஏனையவர்களை அல்லாஹின்பால் அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இப்படி ஒரு இலட்சியத்தோடு வாழ்வதுதான் முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய கூட்டமைப்பின் பண்பாக நல்லவற்றின்பால் அழைக்கும் போது நிச்சயமாக இதனை புரிந்து கொள்ளாத மக்கள் அதாவது ஜாகிலியத்தில் உள்ள மக்கள் ஜாகிலியத் என்பது வெறும் வார்த்தை ஒரு மனிதன் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய சூனத்தின்பால் ஒட்டிச் சொல்லக்கூடிய வழிமுறையை அறிந்து கொள்ளாத கூட்டம் சுவனம் செல்லும் ஒரே கூட்டத்துக்கு அப்பால் உள்ள அனைவரும் அந்த ஜாகிலியத்தில் இருக்கின்றார்கள் எனவே நலவுகளை செய்ய நீங்கள் அதன் எதிர் விளைவாக அவர்களிடம் இருந்து தீமைகளை கண்டுகொள்வோம் எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் செய்யக்கூடிய நலவுகள் அவர்களுடைய நலவுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் அவர்களுக்கு தீயதாக தோன்றுகின்றது எனவே அவர்கள் உங்களை தீய செயல்களை கொண்டு எதிர்கொள்கின்றார்கள் இருந்தாலும் அவர்களையும் சத்தியத்தையும் பற்றி அறிந்திருக்கக்கூடிய நீங்கள் அவர்களுக்கு அளவுக்காக நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் பலனாக அவர்கள் உங்களை தீண்டான செயல்களை கொண்டு நெருங்கினாலும் அவற்றை நீங்கள் நல்ல விடயங்களை கொண்டுதான் தடுக்க வேண்டும் அழகிய பண்புகளை கொண்டுதான் நீங்கள் தடுக்க வேண்டும் பொதுவாகவே ஒரு முஸ்லிம் மனித சமூகத்துக்கு எப்போதும் நலவுகளை கொடுக்க வேண்டியவனாக இருந்தாலும் குறிப்பாக சத்தியத்தை எடுத்து சொல்லுகின்ற போது நிச்சயமாக அவர்களிடமிருந்து தீய எதிர் விளைவுகள் வரும் அநீதமாக நடந்து கொள்வார்கள் அகௌரவப்படுத்தும் விதத்திலே நடந்து கொள்வார்கள் ஈடுபடுவார்கள் அதற்கு எதுவு விளைவாக கொடுங்கள் அப்படி கொடுத்தால் உங்களுடைய எதிரிகள் நெருங்கிய நண்பர்களாக மாறி விடுவார்கள் என்று உண்மையாம சொல்லுகின்றான் முதலாவது ஒரு முஸ்லிம் இடம் இஸ்லாமிய சமூகத்துடன் காணப்பட வேண்டிய விடயம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் போது அதனை எதிர்க்கின்றவர்கள் எத்தனை தீங்குகள் செய்தாலும் எதிராக நாம் தீங்குகளை கொண்டு பதில் கொடுக்க முடியாது பிரச்சாரம் செய்கின்ற போது சண்டை என்பது இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது இருந்து முதலாவது படிக்க வேண்டிய பண்பு ஆனால் கை எத்தனையோ இயக்கங்கள் எத்தனையோ அமைப்புகள் அனைத்துமே இஸ்லாம் பேசுகின்றன ஆனால் தங்களுக்கு எப்போதாவது சந்தர்ப்பம் கிடைத்து தங்களை எதிர்க்கின்ற சமூகத்துக்கு எதிராக என்ன தீங்குகளையும் செய்வோம் என்ற முடிவில் இருக்கின்றன இதுவும் அந்த ஒவ்வொரு அமைப்பும் ஜாகிலியத்தில் இருக்கின்றது என்பதற்குரிய ஒரு அடையாளம் இஸ்லாமிய பண்புகள் அடிப்படைமல்கள் செய்ய வேண்டும் பிரச்சாரத்தின் போது சண்டை பிடிப்பது அவர்களை போன்று தீய தேல்களை கொண்டு கொடுப்பது இஸ்லாமிய பண்பே அல்ல முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பண்பிலே முதலாவது இருக்க வேண்டியது இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிரச்சாரம் செய்யும் போது நிச்சயமாக துன்பங்கள் வரும் அந்த துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நனவுகள் செய்யும் அதுவே பொறுமையாக இருந்து அவர்களுடைய துன்பத்தை நாம் தெரிவுபடுத்தாமல் இதனை அல்லாஹ் எங்களுக்கு சோதனையாக தந்து கூலி தர விரும்புகின்றான் என்ற நல்ல ஒரு கோணத்தில் அதனை சிந்திக்க வேண்டும் இது முதலாவது அடிப்படை பண்டிகை மூணாவது அத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷத்தில் அல்லா சொல்லுகின்றார் விசுவாசம் கொண்டவர்களே சத்தியத்தில் இருந்தவர்கள் நிராகரித்துச் செல்லுகின்றார்கள் தங்களோடு சத்தியத்தில் இருந்த உண்மையான முஸ்லிம்களை பார்த்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் சத்தியத்துக்காக நீங்கள் பூமியிலே எங்கேனும் வெளியேறி சென்றால் அல்லது சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடிய கூட்டத்திற்கு எதிராக நீங்கள் போராடினால் இவ்வாறு செய்கின்றீர்களே இதற்கு தாரமாக இப்படியெல்லாம் இல்லாமல் எங்களோடு வெறுமனே உட்கார்ந்து விட்டால் இதிலே எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் பங்கெடுக்காமல் இருந்து விட்டால் நீங்கள் இவ்வாறு வெளியே நீங்கள் மரணிக்கவும் மாட்டீர்கள் கொலை செய்யப்படவும் மாட்டீர்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றனர் இஸ்லாமத்துக்கான முயற்சியிலே நீங்கள் வெளியேறி செல்லவும் கூடாது இஸ்லாத்தை எடுத்து போராடக்கூடிய கூட்டத்தோடு ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் என்றால் அந்த ஆட்சியில் இருந்து முஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக போராட நீங்கள் இருந்தால் நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள் கொல்லப்பட மாட்டீர்கள் என்று ஒரு சாரா சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் எங்களுக்கு உபதேசிக்கின்றான் விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் அவர்களை போன்று இருக்க வேண்டாம் எவர்கள் அல்லாவுடைய பாதையிலே செல்லுவதை சத்தியத்தை எடுத்து வர கூட்ட கூட்டத்திற்கு எதிராக போராடுவதை நீங்கள் அங்கே சென்றதால் கொல்லப்பட்டீர்கள் எங்களோடு இருந்திருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்று சொல்லுபவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் அத்தகைய நிராகரித்து சென்றவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்களுக்கு ஏன் கொடுக்கும் என்றால் பிறகு ஒரு இந்த கருத்தை சொன்னதற்காக நிச்சயமாக அவர்கள் கை உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு ஆத்மாவையும் உயிர் வாழச் செய்பவன் மரணிக்க செய்பவன் அல்லாஹான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே நீங்கள் ஊரிலே இருந்து கொள்வதால் அல்லது உங்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று நினைத்த ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்து விட்டால் அங்கு மரணம் வராது என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது ஒவ்வொரு ஆத்மாவும் தாயுடைய வயிற்றிலே நாலாவது மாதத்தை அடையும் வினாடியிலே மரணிக்கும் என்பது எழுதப்பட்ட செய்தி உண்டு அறிவியினர்கள் சத்தியத்தில் இருந்து தடம் புரண்டவர்கள் சொல்லுகின்றார்கள் சத்தியத்தை நிராரித்து சென்றவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களோடு ஊரிலேயே கொண்டிக்கொண்டிருந்தால் இஸ்லாமிய பிரச்சாரத்திலோ இஸ்லாமிய போராட்டத்திலோ செல்லாமல் இருந்திருந்தால் கொல்லப்பட மாட்டார்கள் என்பது ஜாகிலிய வாதம் எனவே அவ்வா சொல்லுகின்றான் அத்தகைய நிராகரித்து சென்றவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் இவ்வாறு சொல்லும் நிலையை ஏன் அவ்வாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தினான் என்றால் பிறகு ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய ரப்பை சந்திக்கும் போது பிறகு ஒரு நாள் நிச்சயமாக இவ்வாறு சொன்னதற்காக அவர்கள் கை எனவே இஸ்லாமிய சமூகத்திற்கு அவ்வா சொல்லுகின்ற பண்பு என்னவென்றால் அல்லா எங்களை வாழச் செய்கின்றானா இது அல்லாஹுடைய செயல் இந்த நேரத்திலும் எங்களை மரணிக்க செய்கின்றானா இதுவும் அல்லாஹுடைய செயல் நாங்கள் பிறப்பதற்கு முன்னரேயே அல்லாஹ் எழுதிவிட்டான் இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய சமூகம் அதிலுள்ள ஒவ்வொரு அங்கத்தவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் மரணம் என்பது எழுதிய நாளையில் எழுதிய இடத்திலே எழுதிய விதத்திலே வரும் என்பதை முழு உறுதியோடு நம்ப வேண்டும் முஸ்லிம் சமூகத்திற்கு உண்மையான ஒரு முஸ்லீமுக்கு இருக்க பண்புகள் மரணம் என்பது எழுதிய வேலையிலே வரும் அது முற்படுத்தப்படவும் மாட்டாது பிற்படுத்தப்படவும் மாட்டாது அதற்கு இடைப்பட்ட காலத்தை நாம் எப்படி பயன்படுத்தினோம் என்பதை பற்றித்தான் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது மரணம் வந்துவிடுமே என்பதற்காக நலவுகளிலிருந்து நாம் தூரமாக கூடாது இது அடுத்த படிப்பினை இஸ்லாமிய பண்பிலே ஒவ்வொரு முஸ்லிமும் உறுதியாக நம்பிருக்க வேண்டிய விடயம் மூன்றாவது விடயம் இந்த மூன்றாவது விடயம் மட்டும் பொதுவான இந்த உலகிலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிப்பான் என்றால் முழு உலகமும் சுவன பூங்காவாக மாறிவிடும் ஐந்தாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்தில் சொல்லுகின்றான் ஒரு முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல மனித சமூகம் என்று சொல்லுவதற்கே இந்த பண்பு அவசியமானது அதனை விட எவ்வளவோ உயர்வான ஒருவன் தான் உண்மையான ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி முஸ்லிம் உண்மையிலேயே உள்ளத்தால் அல்லாவுடைய அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் செயல்களால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் அல்லாவுடைய திருப்தி ஒன்றை மட்டும் முன்னிறுத்தி ஏனைய உலக லாபங்களுக்காக செயல்படுகின்ற தன்மைகளை ஒதுக்கி தள்ளி உண்மையான முஸ்லிமாக வாழுகின்ற ஒவ்வொரு மனிதரும் ஒரு மனிதனாக இருப்பதற்கு இந்த கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அற்புறானிலே ஐந்தாவது அத்தியாயத்தின் எட்டாவது சொல்லுகின்றான் கொண்டவர்களே நீங்கள் அதில இருங்கள் நீங்கள் வெறுமனே கடைபிடிப்பதல்ல மிக உறுதியாக அதிலே எந்தவித தாய்வும் இல்லாமல் மிக நேராக நீங்கள் அதில் இருக்க வேண்டும் ஒரு கூட்டம் தவறு செய்துவிட்டது சில பிழைகளை செய்திருக்கின்றது அவர்களோடு உங்களுக்கு கோபம் இருக்கின்றது அவர்கள் தவறு செய்தார்கள் என்பதற்காக அவர்கள குற்றம் குறைகள் இருக்கின்றது என்பதற்காக நீங்கள் நீதம் செலுத்தாமல் இருக்கக்கூடாது அந்த விடயம் நீதம் செலுத்துவதில் இருந்தும் உங்களை திருப்பிவிடக் கூடாது மீதமாக நடந்து கொள்ளுங்கள் தக்குவா அது அல்லாவை அஞ்சு நடத்தல் என்ற ஒன்று நாங்கள் எல்லோரும் கதைக்கின்றோம் எல்லோரும் சொல்லுகின்றோம் அல்லாஹை பயந்து நடப்ப வேண்டது என்று சொல்லும் நோன்பும் ஹஜ்ஜும் தான் எங்களுக்கு நினைவிற்கு வருகின்றது இங்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு கூட்டம் தவறிழைத்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் குற்றம் செய்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே குலோதம் உள்ள ஒரு கூட்டமாக இருந்தாலும் ஒரு விடயத்திலே தீர்ப்பு வழங்கும் போது அங்கே நீங்கள் நீதத்திலே மிகச் சரியாக இருக்க வேண்டும் மீதத்திலே தவறாமல் நடப்பதென்பதும் அல்லாஹை அஞ்சு நடப்பதன் ஒரு பரவி என்பதை அல்லாஹ் இந்த பண்பிலே சொல்கின்றான் இந்த விடயம் மிக மிக முக்கியமானது ஒரு இஸ்லாமிய சமூகம் அதிலுள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களும் சாதாரண தங்களோடு தன்னுடைய தொடர்பில் இருந்து துவங்கி ஒரு வியாபாரமாக இருந்தாலும் நடந்து கொள்ளுகின்ற முறைமைகளாக இருந்தாலும் குடும்பத்திலே நடந்து கொள்ளுகின்ற முறைமைகளாக இருந்தாலும் இதிலிருந்து துவங்கி ஒரு ஆட்சியிலே ஒரு நிர்வாகத்திலே தீர்ப்புக்கள் வளர்ந்தும் போது வரைக்கும் உள்ள பதிவு வரை மிக மிகளமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே குற்றம் செய்த ஒருவன் என்பதற்காக குறிப்பிட்ட இந்த பிரச்சனையில் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்க முடியாது ஏற்கனவே தன்னுடைய சிறந்த பண்புகளை நிரூபித்த ஒருவன் என்பதற்காக இந்த விடயத்திலே அவன் குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு அவனுக்கு சார்பாக தீர்ப்பு முடியாது நீதம் என்பது மிக மிக முக்கியம் இதிலே உறுதியாக மிகச்சரிய நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்காக நீளத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக நீளத்தை கடைபிடிக்கக்கூடிய சாட்சியாளர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் நீளமாக நடப்பதென்பது அல்லாவே அஞ்சு நடப்பதற்கு மிக நெருக்கமான செயல் யார் மிகவும் நீளமாக நடக்கின்றாரோ அவர் அல்லாவுக்கு அந்த விதத்திலே மிகவும் அஞ்சு நடக்கக்கூடியவர் என்பதை அதற்கொரு ஆணையிலே அல்லா சொல்லுகின்றான் எனவே இந்த மூன்று பண்புகளை சுருக்கமான இந்த ஆரம்ப ஹுத்பாவிலே நினைவுபடுத்தியிருக்கின்றேன் மூன்றாவது முக்கியமான பண்பு நீவமாக நடத்தல் ஒரு பிரச்சனையிலே தீர்ப்பு வழங்கும் போது முடிவை சொல்லும் போது அதற்கு முன்னர் அவர்கள் செய்த குற்றங்கள் நல்லவைகள் ஒரு பக்கம் இருக்க அந்த பிரச்சனையிலே நீதமான உண்மையான விடயம் எது என்பதை தெளிவாக அறிந்து அதன்படி தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக அதற்கு நாங்கள் சாட்சி இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பண்டாக அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏனையிலே அது அடுத்த கொத்தாவை தெளிவுபடுத்துகின்றேன் உங்கள் வகுப்பு வகை நான்காவது பண்பாக القران 28வது வசனிலே 83வது 28வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் தில்க்கதார் அல் ஆஹிரா நஜாலஹா லல்லதீன லா யூரிதீனா லா யூரிதுனா உலூவன் தில் ஆபி வலா ஃதப மர்மயை பற்றி சுனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த சுனத்தை யாருக்கு நாம் வழங்குகோமென்றால் இந்த பூமியிலே அவர்கள் உயர்வையோ குழப்பத்தையோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள் இந்த உலகில் உள்ள மிக அதிகமான பிரச்சனைகள் ஏனையவர்களை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் ஏனையவர்களை விட நான் உயர்வாக இருக்க வேண்டும் ஏனையவர்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் முழு உலகிலும் பெரும் பெரும் குழப்பங்களையும் பெரும் பெரும் கிட்னாக்களையும் ஒன்று பண்ணி இருக்கின்றது ஆனால் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்தினரின் பண்புகள் ஒன்றாக அவ்வா சொல்லுகின்றான் இந்த சமூகம் அவ்வாவுடைய திருப்தியை நோக்கி பயணிக்கின்றதோ சோனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செயல்படுகின்றதோ அந்த சோனம் யாருக்கு கிடைக்கும் என்றால் அவர்கள் பூமியிலே நாங்கள் மேலோ வேண்டும் ஏனையவர்களுக்கு மேலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களிடம் இருக்காது அதே போன்று எந்த ஒரு விடயத்திலும் குழப்பம் விளைவிக்கின்ற குழப்பத்தை நீக்குவதற்கு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பிரச்சனைகள் இல்லாமல் மனித சமூகம் ஒன்றுபடுவதற்கு எவையெல்லாம் அவசியமோ எப்போதுமே அவற்றையே அவர்கள் சிந்திப்பார்கள் அதற்காகவே அவர்கள் பாடுபடுவார்கள் அதன் பால்தான் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து மக்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் எனவே சுவனத்தை அடைய விரும்புகின்ற ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம் அவர்களிடம் அது ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி சுவனம் செல்லக்கூடிய எழுபத்தி மூன்று பிரிவுகளிலே ஒரு ஜமாத்ய ஒரு கூட்டமாகிய ஜமாத்மீன் என்ற அந்த முழு கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி இவர்கள் பூமியிலே நாம் ஏனைய மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருக்கார் அதே நேரத்தில் பூமியிலே பிரச்சினையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் இது அடுத்த பண்பாக அல் குர் ஆனிலே அல்லா சொல்லுகின்றான் இது நான்காவது பண்பாகும் இன்றைய ஜும்மாவிலே மீன்படுத்தப்படக்கூடிய ஐந்தாவது பண்பாக இறுதியான பண்பாக இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் அடியார்கள் யார் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய நட்பண்புகளில் இந்த விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் பொய்யான விடயங்கள் எவையவையெல்லாம் போலியாக மக்களை ஏமாற்றியதத்திலே உண்மைக்கு முரணதை அடிப்படையாக கொண்டு எந்த நிகழ்வெல்லாம் நடக்கின்றதோ ஒருபோதும் இந்த முஸ்லிம்கள் அதிலே அவர்கள் கலந்து கொள்ளவும் மாட்டார்கள் அதற்கு உடனடியாக சாட்சியாக இருக்கவும் மாட்டார்கள் அதே போன்று அவர்கள் பிரயோஜன மற்ற காரியங்களிலே மக்கள் ஈடுபட்டிருப்பதை கண்டால் தண்ணியமான அழகான முறையிலே அதனை கடந்து சென்று அவசியமற்ற உலக வாழ்வுக்கு அல்லது மருமைக்கு பிரயோஜனம் இல்லாத இரண்டுக்குமே பிரயோஜனமற்ற விடயத்தை யாரெல்லாம் அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ யாரெல்லாம் அதனை செய்திருந்தார்களோ அந்த இடத்திலே அவர்கள் அழகாக கடந்து சென்று என்று அல்லா சொல்லுகின்றான் எனவே பெரும் இலட்சியத்தை கொண்ட ஒரு முஸ்லிம் அந்த முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்த சுவனம் செல்லக்கூடிய ஒரே அமைப்பு முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு இவர்களிடம் காணப்பட வேண்டிய இஸ்லாமிய அடிப்படை ஐந்து பண்புகளை இங்கே நினைவுபடுத்தியிருக்கின்றோம் அதிலே ஐந்தாவது பண்பு ஏதாவது ஒரு விடயம் உண்மைக்கு புறம்பான விடயத்தை விடயத்தை வைத்து செயல்படுகின்றதோ உண்மைக்கு புறம்பானதை மக்களுக்கு எடுத்து காட்டுகின்றதோ அத்தகைய எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் பங்காளர்களாக இருக்கக்கூடாது கலந்து கொள்ள ஒருவராக நாம் இருக்கூடாது அதே நேரம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எங்களுடைய நிலையான வாழ்விற்கு எமக்கு பிரோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இந்த உலகத்திலே எங்களுக்கு பிரோஜனம் தரக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் இந்த இரண்டுமே இல்லாத செயல்களை கண்டால் சிறந்த முஸ்லிம் அமைப்புற விடயங்களிலே அவர்கள் இருந்து ஒதுங்கி சென்று விட வேண்டும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதற்கு ஒரு முஸ்லிமுக்கோ இஸ்லாமிய அமைப்பிற்கோ ஒருபோதும் நிச்சயமாக நேரம் இருக்காது முதலாவது முதலாவது பண்பாக நான் சொன்ன விடயத்திலே அல்லாவின் பால் நாங்கள் அழைக்க வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் நான் முஸ்லிம்களிலே ஒருவன் என்று நாம் அடித்து தெளிவாக உறுதியாக சொல்ல வேண்டும் முழு உலகத்துக்கும் இஸ்லாமிய அழைப்பை விடுக்க வேண்டிய நாம் எங்களுக்கு வீண் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது இம்மை மருமைக்கு பிரயோஜனம் இல்லாத விடயங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு இலட்சியவாதிக்கு ஒருபோதும் நேரம் இருக்காது எனவே அல்லாஹ் அவ்வாறான அல்லாஹுடைய நல்லடியார்களுடைய பண்பை பற்றி சொல்லுகின்றான் அவர்கள் பொய்யான விடயங்களிலே பங்கெடுக்க மாட்டார்கள் விடயங்களை கண்டால் அவர்கள் சென்று விடுவார்கள் என்று அந்த ஐந்தாவது பண்பை சொல்லுகின்றான் எனவே இவை ஒரு முஸ்லிமுக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கும் சொல்லக்கூடிய அடிப்படை ஐந்து பண்புகளை இங்கு நினைவூட்டி இருக்கின்றோம் சொல்வதென்றால் அது நீண்ட நேரங்களை தேவையுடையதாக இருக்கின்றது குறைந்தபட்சம் பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இதன் அடிப்படையிலே வழிகாட்டக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தின் தலைமைத்துவம் காணப்பட வேண்டும் என்றும் இஸ்லாம் என்றும் எமது சமூகத்திலே கலைக்கப்படுகின்ற மிக அதிகமாக பரவலாக கலைக்கப்படுகின்ற இன்றைய காலங்களில் இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்க வேண்டிய இந்த அடிப்படை ஐந்து பண்புகளாவது உரிய முறையிலே காணப்படுகின்றது என்றால் அது இல்லாமல்மூகம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அவர்கள் அனைவருக்கும் ஒற்றுமை என்பது மனித சமூகமே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் ஒற்றுமை என்ற மைய புள்ளியிலிருந்து இஸ்லாம் பயணிக்கின்றது தலைமைத்துவமும் அது கட்டுப்பட்ட சமூகமும் இவ்வாறான இஸ்லாமிய பண்புகளோடு இதனோடு சேர்த்து அல் குரான் சொல்லுகின்ற ஏனைய பண்புகள் குரானுக்கு விளக்கமாக நதி அலையில் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டி அவர்களுடைய இஸ்லாமிய சமூகம் பயணிக்கும் என்றால் இன்று இஸ்லாமிய சமூகம் என கூறிக்கொள்ளுகின்ற எமது சமூகத்திலே இருக்கின்ற எத்தனையோ சீர்கட்ட நிலைமைகள் சீர்கட்டுவிடும் இந்த சத்தியம் கிடைப்பெறாத பெரும் கூட்டங்கள் சத்தியத்தின்பால் திரும்புவதற்கான மிக பெரிய வாயில் திறந்துவிடும் அதன் ஆரம்ப புள்ளிகளாக அவன் ஆரம்ப நபர்களாக அல்லாஹ் எங்களை அங்கீகரித்து இஸ்லாமிய அழைப்பை நாங்கள் இந்த பூமியிலே எங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் அதன்பால் நாங்கள் அழைப்பதோடு நல்லமல்கள் செய்து நான் முஸ்லிம்களிலே ஒருவன் என்று இந்த சத்தியத்தை தெளிவாக பிரச்சாரம் செய்கின்ற நல்ல வார்த்தை கூறக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் அனைவரையும் அங்கீகரித்து வருவானாக واستغفر الله لي وللصايد المسلمين والمسلمات